சச்சிதானோத்தியேத்தாபய விநாய் ஸ்ரீஷாயுமிரந்தமேத்தமேத்தியம் டைபாயோ விர காத்துவிரேதி தன்மயோபி தம் சுவூத்துமி தம் சர்வபூதயம் முனிம் ஆனதோஸ்மி இதுதான் முக்கியமான வாக்கியம் மெயின் சென்டென்ஸ் அந்த அனைத்து ஷரீரங்களிலும் தன் உள்ளத்தை வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லது அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற உயிர்களாக தன்னை கருதி கொண்டிருக்கின்ற அறிந்து கொண்டிருக்கின்ற உணர்ந்து கொண்டிருக்கின்ற முனிம் அந்த முனிவரை முனிவர்ங்கிறது இங்கே சுக்காச்சாரியரை குறிக்கிறது முனிம் ஆனத்தோஸ்மி நான் நன்றாக தலை தாழ்த்தி வணங்குகிறேன் என்று சூத்த மகரிஷி சொல்லுகிறார் தம் சர்வபூத்த ஹிருதயம் முனிம் ஆனத்தோஸ்மி நான் நன்றாக தலை தாழ்த்தி வணங்குகிறேன் யாரை அந்த முனிவரை முனிவர் என்பது இங்கே சுக்கரை குறிக்கும் எப்பேற்பட்டவர் அவர் சர்வபூத ஹிருதயம் எல்லார் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் தான் உள்ளே புகுந்து கொள்ளக்கூடிய யோகசக்தி உடையவர் என்று ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுகிறார் அந்த ஞானத்தை உடையவர் நாம் புரிந்து கொள்ளலாம் சர்வபூத ஹிருதயம் தம் முனிம் அந்த முனிவரை நமஸ்காரம் பண்ணுறேன் இன்னும் விசேஷமாக அவரை பற்றி சொல்கிறார் எம் எங்கிறத இங்கே தம்னு சேர்த்துக்கணும் எந்த ஒரு முனிவரை வியாசர் தொடர்ந்து சென்றாரோ அந்த முனிவரை பிரபரஜந்தம் முனிம் இதெல்லாம் முனிங்கிறதுக்கு விசேஷனம் பிரபரஜந்தம்னா துறவியாக கிளம்பிவிட்டார் ஒரு ஊரா சுற்றி போகிற இந்த சன்னியாசி பரிவராஜக சன்னியாசி மாதிரி கிளம்பி போயிட்டார் சுகாச்சாரியார் அனுபேத்தம் அனுபேத்தம்னு சொன்னால் உபநயனம் பண்ணிக்காமல் போகிறார் பூணல் போட்டுக்காமல் உபநயனம் செஞ்சுக்காமல் போகிறார் அப்படி ஒரு அர்த்தம் தனியாக போகிறார்னு இன்னொரு அர்த்தம் யாரும் அவர் கூட இல்லை தனியாக போகிறார் ஏகாக்கியாக போகிறார் அபேத கிருத்தியம் அபேத கிருத்தியம்னு சொன்னால் கர்ம மார்க்கத்தில் ஈடுபடாமல் கிரகஸ்தனாயிருந்து கர்ம மார்க்கத்தில் இருந்து கர்மத்தை எல்லாம் செய்யாமல் கிளம்பிவிட்டார் ஆகா அபேத்த கிருத்தியம் முனிம் பிரவிரஜந்தம் முனிம் அனுபேத்தம் முனிம் அவரை அப்பேற்பட்ட முனிவரை துவைப்பாயனாக கிருஷ்ணத்வைபாயனர் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் அதாவது சுகாச்சாரியருடைய தந்தையார் அப்பா விரக காத்தர ஆஜுகாவ விரக காத்தரன்னா பையன் இல்லாமல் போயிடுறதுனால வர ஒரு அச்சம் காத்தரம்னா பயம்னு அர்த்தம் விரகாத்து காத்தரஹா அப்படிங்கிறார் ஸ்ரீதரர் பீத்தஹா சன்னு அதாவது பையன் இல்லைன்னா எப்படி இருக்குமோ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு கூப்பிட்டாராம் புத்திரி ஆஜுகாவ ஹே புத்ர அப்படின்னு மூணு மாத்திரை புத்திரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் தூரத்துலேருந்து கூப்பிட்டார் ஆஜுகாவ ஆஜுகாவன்னா கூப்பிட்டார்னு அர்த்தம் ஆகூதவான் ஹே புத்ரான்னு கூப்பிட்டார் அப்போ என்னாச்சுன்னா சுக்காச்சாரியர் அங்கே இருக்கக்கூடிய விரக்ஷங்கள் எல்லாத்துக்குள்ளையும் நுழைஞ்சு என்ன என்னன்னு கேட்டாரான் ததா அப்பொழுது தன்மயத்தையா தரவஹா அபினேதுஹு அவர் மயமாக சுக்கருடைய மயமாக மாறி எல்லா விரக்ஷங்களும் தரவகான்னா மரங்கள் தன்மயத்தையா தன்மயத்தையனா சுகர் மயமாக மாறி அபினேதுஹூ என்ன என்ன அப்படின்னு சொல்லி பிரத்யுத்தரம் அதாவது பதில் சொல்லியது என்ன வேணும் அப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மரங்கள்லாம் பேசியது அதாவது அவரை தன்னுடைய ஸ்வரூபமாக நினைச்சின்றதுன்னு மரங்கள்னு சொல்ல முடியாது சாஸ்திரப்படி இப்படி வராது அதனால் இவர் யோக சக்தியினாலும் அதுக்குள்ளே புகுந்துண்டார் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவர் எல்லாத்தோடையும் தானு நினைச்சின்றதுனால அந்த மரங்கள் மூலமாக அவர் பதில் சொன்னார் அப்படிங்கிறத ஸ்ரீதரர் வியாக்கியானக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது சுக்காச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணுறதாக இந்த ஸ்லோகம் அமைகிறது சுக்காச்சாரியருடைய மகிமைகள் எல்லாம் சொல்லுகிறது வியாசர் கூப்டபோது என்ன நடந்தது அந்த மரங்களெல்லாம் பேசினது பிரத்யுத்தரம் பதில் கூறியதுங்கிறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு உள்ள யோகசக்தி உடையவர் அப்பேற்பட்ட சுகாச்சாரியார நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் நாமளும் நமஸ்காரம் பண்ணுறோம் எம் பிரபிரஜந்தமனு பே தமபே திருத்தியம் புத்திரேதி மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்